வணக்கம் ஜூலை 21 ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் நிறைவேற்றப்பட உள்ளது இரண்டு இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடம்பெயர்வு குறித்து ஐந்தாவது உயர்மட்ட உரையாடல் புதுடில்லியில் நடைபெறுகிறது மூன்று பிரசார் பாரதி ஆராய்ச்சி ஒத்துழைப்புக்காக ஐ ஐ டி கான்பூர் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இனி இன்றைய நெற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி உலகளாவிய பல பரிமான வறுமை குறியீட்டை மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸை வெளியிட்டவர் யார் இரண்டு அச்சிந்தா ஷூலி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் மூன்று இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையில் இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இருநூத்தி முப்பத்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி